நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமுறுக்காக சென்னையிலிருந்து உங்கள் அன்பு அலைமேலு அதாவது சிறுநீரக அழற்சியை போக்கக்கூடிய எலியை மருந்து என்னென்னு பார்ப்போம் ஒரு கப் கேரட் சாருடன் சிறிது தேன் கலந்து காலை மாலை தொடர்ந்து ஒரு மண்டலம் பருகி வந்தால் சிறுநீரக அழற்சி நீங்கிவிடும் அதாவது சிறுநீர் கழிப்பது தடைபடுதல் சொட்டு சிறுநீர் கழிப்பது சிறுநீருடன் குருதி கலந்து போதல் இவை அனைத்தும் விடும் என்ன நேயர்களே உங்களுக்கு இந்த துளி புடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் and ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளே மீண்டும் சந்திப்போம்